அவர்கள் கூறினார்கள் பிலால் இரவின் கடைசியில் வாங்க சொல்வார் அப்துல்லாஹின் உண்மை மக்தும் சுபுகு பாங்க சொல்லும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் இதை இபுனு அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்